அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் மிக அற்புதமான குரட்பா உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்களை உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் வினையின் உட்கருத்தை அறிந்து கொள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுகிறார் அந்த செயலை பற்றி நன்கு அறிந்தவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது மற்றொரு பொருள் செயல்புரிய முற்படுபவன் செய்யும் செயலின் செயல்முறையினையும் அச்செயலை பற்றியும் செயல் புரிந்து பலன் அடைந்தவனின் கருத்தை ஏற்று செயலாற்ற வேண்டும் அல்லது செயலின் உட்கருத்தை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் விளக்கம் பார்க்கலாம் செய்யும்படியான வினை அதை செய்பவன் அதை செய்யும் வழி முதலானவற்றை அவ்வினைகளை செய்ய ஏவும் அமைச்சன் தன் மனத்தே கொள்வானாக அப்படிங்கிறது கருத்து திட்டம் போட்டு செயல்முறைகளை வகுத்து கொடுத்து அதன்படி அந்த செயல் நடக்கிறதா என்று அமைச்சன் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் செய்வானுக்கும் விளக்க வேண்டும் யார் செயல் புரிகிறானோ அவனுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டம் திறம்பட நடக்கும் உள்ளறிவான் என்றது அந்த வினையை ஏவும் அமைச்சன் என்று பொருள் உள்ளம் குழல் என்பதற்கு பொருள் வினையின் அளவு செய்வனுடைய அளவு செயல் நிகழும் அளவுகளை அவ்வப்போது கவனித்து வருதல் அந்த காரியம் எப்படி நடக்கும் அதை செய்கிறவனுடைய சாமர்த்தியம் எவ்வளவு எவ்வளவு தூரம் காரியம் நடந்திருக்கு அதனுடைய செயல் எவ்வளவு தூரம் செய்ய வேண்டி இருக்கும் இதெல்லாம் கவனிக்கணும் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று குரட்பாக்களில் செயல் புரிவதற்கான திறமை நன்றாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது ராமர் பரதனுக்கு சொல்லுகிறார் வால்மீகி ராமாயணத்துல மந்திரோ விஜய மூலம் ஹி ராஜ்ஞாம் பவதி ராகவ சுசம்வதா மந்திரதரைஹி அமாத்தியைஹி சாஸ்திர ஹே ரகுலத்தில் உதித்த பரதனே சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த நன்கு ஆலோசிக்கக்கூடிய அமைச்சரின் பாதுகாப்பான அறிவுரையானது அரசனுடைய வெற்றிக்கு காரணமாகும் என்கிறார் இனி பதவரை பார்க்கலாம் செய்வான் செயல் புரிய முற்படுபவன் செய்வினை செய்யும் செயலின் செயல்முறை செயல்முறையினையும் அவ்வினை அச்செயலை உள்ளரிவான் நன்கு அறிந்தவனுடைய உள்ளம் கருத்தினை கொழல் ஏற்றுக்கொண்டும் செயல் புரிய வேண்டும் செய்வான் செய்வினை செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம்